مجيد وعلى آل حميد مجيد அவர்கள் மீது அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அவ்வாவுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு அவனை பின்பற்றி மர்ணித்து விட்ட முஸ்லிம்கள் இறுதி வரைக்கும் அதே சத்தியத்தை தூய்மையுடன் பின்பற்றி மர்ணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அவ்வாஹுடைய சான்றி உண்டாவதாகும் இலங்கை நாட்டிலே வாழக்கூடிய நாம் சிறுபான்மையாக வாழுகின்றோம் என்று நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம் இதுபோன்று நிறைய நாடுகளில் கலிமா சொன்ன எமது சமூகம் சிறுபான்மையாக வாழுவதை காணுகின்றோம் ஆனால் ஒரு உண்மை மறக்கடிக்கப்பட்டிருக்கின்றது மறந்துவிட்ட சமூகம் அதில் ஒரு அடிப்படை உண்மை நபி அலையு சலாத்துவசலாம் அவர்கள் இருந்த ஒரு சிறுபான்மை தனியொரு மனிதனாக வலி இறக்கப்பட்ட உடனேயே வந்து மக்களுக்கு சத்தியத்தை சொல்லுகின்றார்கள் குறைந்த ஒரு சிறுபான்மை எங்குதான் இருக்க முடியும் இதுவும் அவ்வளா ஒரு நலவை நாடி மறுமை நாள் வரைக்கும் பின்பற்றப்பட வேண்டிய கொள்கை வழிகாட்டல் முன்மாதிரி நபி அலைஹி சலாத்து வசலாம் அவர்களிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இவ்வாறு அமைத்திருக்கலாம் எப்படியோ வகி கொடுக்கப்பட்ட உடனே தனியொரு மனிதராக வந்து இந்த சத்தியத்தை சொல்லுகின்றார்கள் எனவே சிறுபான்மைகள் எங்கிருந்து இஸ்லாமிய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்கு நேரடி உதாரணம் நபி அலைஹி சலாத்து அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்றது சிறுபான்மை என கூறி அதே நேரத்திலே நாம் இஸ்லாத்திலே இருக்கின்றோம் என்பதையும் சொல்லிக்கொண்டு இஸ்லாத்திற்கு சம்பந்தமில்லாத அவசியமில்லாத எதிர்கால இஸ்லாட்டின் இஸ்லாமிய கொள்கை மேலோம்புவதற்கு பொருத்தமில்லாத கொள்கைகளை செயல்படுத்துவதற்கு இந்த சிறுபான்மை என்பது ஒரு காரணமாக முன்வைக்கப்பட முடியாது ோ அவர்களுடைய மனதிலே ஆழமாக பயந்திருக்கும் அதனைத்தான் அல்லாஹ் அல்கானின் வசனம் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்லுகின்றான் வழிப்படுங்கள் சூழருக்கும் வழிபடுங்கள் فَإِنْ فَإِنَّمَا பயின் தவல் மிக அழைக்கும் அவர்கள் இந்த அடிப்படை கொள்கையில் இருந்து காட்டி காட்டிவிட்டால் இந்த சத்தியத்தை புறக்கணித்து விட்டால் உங்கள் மீது சுமத்தப்பட்டது உங்கள் மீது ஆகும் நபி மீது சுமத்தப்பட்டது அவர் மீது நீங்கள் அந்த பின்பற்றினால் நேர்வழி பெறுவீர்கள் எத்தி வைப்பதை தவிர தூதர் மீது வேறு எதுவும் கடமை இல்லை என்று அம்மா சொல்லுங்க நடி அவர்கள் சொல்லாலும் செயலாலும் சிறுபான்மை நாட்டிலே ஒரு முஸ்லிம் அல்லது இஸ்லாமிய ஜமாத் எவ்வாறு ஆரம்பிக்க வேண்டும் எவ்வாறு அவர்கள் முன்னோக்கி நகர வேண்டும் என்பதற்கு மிகச் சிறந்த உதாரணமாக திகழ்கின்றார்கள் அல்லாஹூ இணை அல்லாஹூக்கு இணை வைக்கக்கூடிய கொள்கையாளர்களுடன் அது வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி ஏனைய துறைகளாக இருந்தாலும் ஒரு முஸ்லிம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மிக சிறந்த உதாரணமாக வாழ்ந்து காட்டினார்கள் அடிப்படை கொள்கையின்பால் அடைத்தார்கள் அந்த கொள்கையிலே மக்களை ஒன்றிணைத்தார்கள் நபி அவர்கள் அல்லாஹுடைய சூதராக இருக்கின்ற அதே நேரம் அன்றைய ஜமாத்து முஸ்லிமின் இமாமாகவும் இருந்தார்கள் அல்லாஹுக்கு அடிபணிந்து நடவுங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள் என்று ஒவ்வொரு நபிமாரும் வந்து சொன்னது போன்று அவர்களும் இதே அடிப்படையின் பால் நான் மேலே சொன்னது போன்று மிக இருந்த நபி அலைஹு அவர்கள் இஸ்லாமிய அழைப்பை ஜமாத்துமியின் அழைப்பை அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று அதன் தலைமைத்துவத்தில் இருந்த நபி அலைஞர் சலாத்து வஸ்லாம் அவர்கள் அழைத்தார்கள் எனவே நேருவலி செல்லிருந்த ஒரு சமூகம் அல்லாஹுக்கும் தூதருக்கும் அடிபணிந்து இன்று நபி இல்லாத காலத்திலே இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற தண்ணியம் சாதாரண மனிதர்கள் ஒரு அமீராக்குவது முடிவடைந்தூதருக்கும் கட்டுப்பட்டு அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டலே சமூகத்தை வழிநாட்டுவார் இவ்வாறு வழிதாக்கூடிய தலைமத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்டு இந்த சத்திய அழைப்பை முன்வைக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக நதி அடைகிட்டதாக சோசலாம் அவர்கள் இருக்கின்றார்கள் தெளிவாக இந்த சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும் ஏற்றுக்கொள்வது புறக்கணிப்பது என்பது அந்த மக்களுடைய செயல் யாரெல்லாம் இதன்பால் அழைக்கப்படுகின்றார்களோ ஏற்றுக்கொண்டால் அவர்கள் அல்லாவுடைய நலவை சந்திப்பார்கள் புறக்கணித்து விட்டால் அது அல்லாவிடம் அதற்குரிய அவர்கள் அனுபவிப்பார்கள் நேர்வழி பெறுவதாக இருந்தால் பின்பற்ற வேண்டும் என்று தெளிவாக சத்தியத்தை எடுத்து சொல்லுவார் அத்தோடு அது முடிந்து விடுகின்றது அதனை ஏற்று நேர்வழி பெறுவதும் அதனை ஏற்காமல் எங்களுடைய சுய இலாபங்களுக்காக வேறு திசையிலே நாம் சொல்லுவதும் அது நாம் எடுக்கின்ற முடிவு அதற்கேற்ப விளைவுகளும் இருக்கும் என்பது சொல்லித்தான் புரிய வேண்டும் என்பதல்ல இப்போது இன்று எங்களுடைய நடப்பை எடுத்துக்கொண்டால் அல்லது இதுபோன்று சிறுபான்மையாக வாழுகின்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய சிந்தனை எடுத்துக்கொண்டால் அல்லது இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லுகின்ற பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால் கூட அனைத்து இடங்களிலும் ஜனநாயக ஆட்சி முறை காணப்படுகின்றது இந்த ஜனநாயகம் என்ற பெயரிலே அடிப்படையிலேயே அல்லாஹோடு விரோதித்த அரசியல் கொள்கை அதற்கு ஒவ்வொரு நடவடிக்கையும் இஸ்லாத்துக்கு முரணில் இருந்து மக்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் கேட்டால் நிலைமை அப்படி இருக்கின்றது என்ன செய்ய என்று செய்கின்றோம் என்ற வழியிலே சொல்லுகின்றார்கள் ஆனால் சிறுபான்மையாக வாழும்போது நபி அழகி சலாத்துவசாம் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் எவ்வாறு தங்களுடைய இசலாத்தை வெளிப்படுத்தினார்கள் என்பதை பார்ப்பதில்லை பெருமனே சொல்லிக்கொள்ளுகின்றார்கள் ஒன்றில் நிர்பந்தத்துக்காக செய்கின்றோம் அல்லது வேறு செய்வதற்கு வழியில்லை என்று செய்கின்றோம் என்று எந்த விதத்திலும் நியாயமில்லாத காரணங்களை முன்வைக்கின்றார்கள் நபி அரஹித் சலாத்து வஸ்லாம் அவர்கள் தங்களுடைய கொள்கையை வெளிப்படுத்திய போது எப்படிப்பட்ட எதிர்விளைவுகள் இருந்தது என்பது நாம் அனைவரும் அறிந்தேன் இன்றுள்ள நிலைமையை விட மிக மோசமான ஒரு நிலை அங்கே காணப்பட்டது என்று அனைவருக்கும் தெரியும் இவ்வளவும் தெரிந்தும் கூட நாம் என்ன செய்ய இப்படித்தான் நிலைமை இருக்கின்றது நெற்பந்தத்தில் செய்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் உண்மையில் ஒரு முஸ்லீம் தன்னுடைய கொள்கையை வெளிப்படுத்துவதற்கு ஜனநாயகம் என்பது எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றலாம் என்ற அடிப்படை உண்மையில் வழங்குகின்றது அல்லது இது போன்ற பெயர்களிலே கட்சிகள் ஆரம்பிக்க முடியும் என்றால் அல்லா உடைய வலியை மட்டும் கொண்டு வழிநாட்டுகின்ற ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்டு சொல்லுகின்ற சமூகம் என்ற கட்சி என்பதை ஏன் மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்த முடியாது அதன் மூலம் பலிகளிலே மனித பண்புகளுக்கு முரணாக சொல்லுகின்ற கட்சிகளுக்கு வழிகாட்டலின் அடிப்படையிலே ஒரு கண்ணியமான ஒழுக்கமிக்க ஒழுக்கமிக்கலான ஒரு சமூகமாக அதனை ஒரு கட்சி வடிவிலே ஏன் வெளிப்படுத்த முடியாது என்று கேட்டால் அதற்குரிய நியாயமான பணி சொல்ல முடியாது எனவே சத்தியம். மாறுவார்கள் என்பதை அடுத்த வணத்திலே அல்லா சொல்லுகின்றான் உங்களினின்றும் யாரெல்லாம் விசுவாசம் கொண்டார்களோ முஸ்லிம்களாக மாறினார்களோ அதே போன்று நல்ல அமல்களும் செய்தார்களோ அவர்களை அவர்களுக்கு முன்னிருந்தவர்களை எவ்வாறு பிரதிநிதிகளாக நாம் ஆக்கினோமோ அதே இவர்களையும் ஆக்குவோம் வளையமக்கின் அன்னலமும் தீனமும் உள்ளது இருப்பதாலும் இவர்களுக்காக எந்த தீனை அவன் பொருந்திக் கொண்டானோ அந்த தீனை செலுத்தக்கூடிய நிலை பெற்றதாக நாம் ஆக்குவோம் அம்மா அவர்கள் பயந்து பயந்து இருந்த அந்த நிலையை மாற்றி பாதுகாப்பான அச்சமில்லா ஒரு நிலையை நிச்சயமாக நாம் ஏற்படுத்துவோம் அவர்கள் எனக்கு ஒருபோதும் அவர்கள் இணை கற்பிக்க மாட்டார்கள் இதன் பிறகு யார் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் கெட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எவ்வளவு இளங்குவாக புரிந்து கொள்ளக்கூடிய உண்மை அல்லாஹுக்கு வைக்கும் காரியங்களிலும் அவன் தடை செய்த காரியங்களிலும் சர்வ சாதாரணமாக ஈடுபட்டு இந்த பூமியிலே நாம் மேலோங்க போகின்றோம் பூமியிலே எமது உரிமைகளை காக்கப் போகின்றோம் பூமியிலே எதிரிகளின் சூழ்ச்சிகளில் இருந்து என்னை பாதுகாக்கப் போகின்றோம் என்ற ஒரு அறிவீனமான பயணத்தை இந்த சமூகம் மேற்கொண்டிருக்கிறது இதன் மூலமாக கண்கூடாக பார்க்கின்றோம் உலகிலும் இவர்கள் மேன்மை அடையவில்லை நிச்சயமாக அல்வாவிடம் மேன்மையடைய மாட்டார்கள் என்ன காரணம் என்றால் இவர்கள் அல்லாவுக்கும் கட்டுப்படவும் இல்லை தூதருக்கு கட்டுப்படவும் இல்லை அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள் அவர்கள் புறக்கணித்து விட்டால் அவர்கள் இதனை செய்கின்றார்கள் அவர்களு அனுபவித்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே அல்லாஹுடைய தூதர் தனியொரு மனிதராக இந்த சத்தியம் முற்றிலும் எதிர்க்கப்படுகின்ற ஒரு சூழலிலே வந்து கொள்கையை தெளிவாக சொன்னார்கள் சொன்ன மூன்று வருட காலம் அவர்கள் வெளிப்படையால் அந்த கொள்கையை சொல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் கோத்திரம் மிக உயர்ந்த கோத்திரம் தன்னை பாதுகாப்பதற்கு சூழ ஒரு தாராயிருந்தார்கள் இதை அனைத்துக்கும் மத்தியிலும் கூட வெளிப்படையிலே கொள்கையை சொல்ல முடியாத ஒரு சிறுபான்மை நாட்டிலே வாழ்ந்தார்கள் அவர்கள் அல்லாமோடு போட்டி போடுகின்ற கொள்கைகள் அவற்றோடு கைகோர்த்து கொண்டு இணை வைப்புகளை செய்து கொண்டு ஹராமானவற்றை செய்து கொண்டு செய்து கொண்டு தங்களுடைய உரிமையை காட்ட அவர்கள் போராடவில்லை தெளிவாக இந்த கொள்கையை சொன்னார்கள் என எட்டி வைத்தார்கள் அல்லா சொல்லுகின்றான் அந்த நதியை பின்பற்றினால் நீங்கள் நேர்வழி பெற முடியும் அது வெறும் குறுகிய கண்ணோட்டத்திலே தம்மை முஸ்லிம் என்று சொல்லுகின்ற சமூகம் பார்க்கின்றது அவர்களுக்கு உலகிலே தங்களுடைய பொருளாதாரம் நல்ல முறையிலே அமைந்து விட வேண்டும் அதற்கு காரணமாக அமைகின்ற இந்த தொழில் ரீதியான கல்விகள் தாராளமாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் வெறும் அற்ப அதாவது மின்சார வசதிகளோ குடிநீர் வசதிகளோ சரியாக இருந்துவிட வேண்டும் இப்படி குறுகிய நோக்கத்திலே இவர்கள் ஒரு வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவை கிடைத்த பெற்றால்தான் வெற்றி வாழ்க்கை என்று நினைத்திருக்கின்றார்கள் ஆனால் கேவலமான நிலைமையை பார்க்கின்றோம் அவற்றில் கூட திருப்தி அடையாத முழுமைய முழுமையடைய புறக்கணிக்கப்படுகின்ற நிலை இருப்பது என்பதை அவர்களே ஒத்துக்கொள்ளுகின்றார்கள் ஆனால் பெரும்பான்மையாக இருந்து இலட்சியத்திலே வெற்றி அடைவதற்கு முஸ்லிம்கள் எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்பதை இந்த இரண்டு வசனங்களும் மிக தெளிவாக சொல்லுகின்றது நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் முஸ்லிம் சமூகத்தின் தலைவராகவும் நபியாகவும் இருந்த அந்த தூதலுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அவரை பின்பற்றினால் தான் ஒன்று மருமையிலே வெற்றி பெறுகின்ற நேர்வழி அதே முடியும் உலகிலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற இந்த உயர்வை பெற வேண்டும் என்றால் அதற்கும் ஒரே வழி அல்லாவுக்கும் தூதலுக்கும் கட்டுப்படுவது அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டலை கொண்டு வழி நடத்தக்கூடிய அந்த தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுவது ஒன்றிணைவதன் மூலம் அவசியமான குறிப்பாக இந்த அரசியல் முன்மாதிரியை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் கடமை உண்மையான முஸ்லிம்கள் மீதும் அதன் தலைவர் மீதும் இருக்கின்றது இந்த வழியிலே பயணித்தால் அல்லாஹ் சொல்லுகின்றான் எவர்கள் எல்லாம் விசுவாசம் கொண்டு நல் அமல்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு எதிர்காலத்திலே இவர்களுக்கு முந்தைய சமூகங்களுக்கு எப்படி பூமியிலே அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தானோ அதே போன்று நிச்சயமாக அதிகாரத்தை வழங்குவான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் கொள்கையிலே அல்லாஹுக்கு நினை வைத்து ஹராமானவையும் செருக்கானவையும் செய்வதன் மூலம் எதிர்காலத்திலே உங்களை இந்த பூமியிலே அதாவது பூமியின் பிரதிநிதிகளாக மாற்றுவேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை மாறாக அவன் சொல்லுகின்றான் நீங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டும் அந்த விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் நல்ல மல்கள் தான் செய்ய வேண்டும் நல்ல மல்கள் நீங்கள் செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களை பூமியின் பிரதிநிதிகளாக மாற்றுவோம் அதே போன்று உங்களுக்கு எந்த தீனை அல்லாஹ் பொருந்திக் அந்த தீனை நிலையானதாக இத்திரமானதாக அல்லாஹ் ஆக்குவான் மதிப்பும்பு நீங்கள் முஸ்லீம் என்று சொல்வதன் மூலம் இஸ்லாமிய கடமைகளை செய்வதன் என்னென்ன பயன்களை நிலைமை இருக்கின்றதோ இவனை மாற்றி எந்த அச்சமும் இல்லாமல் இஸ்லாத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலைமையை உருவாக்குவான் நிபந்தனை என்னவென்றால் நீங்கள் உரிய முறையிலே நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் புதிய முறையிலே நல்லமல்கள் செய்ய வேண்டும் நீங்கள் அல்லாவுக்கும் தூதருக்கும் மட்டும் கட்டுப்படுவோம் என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடிப்படையிலே நீங்கள் விசுவாசியாக மாறி நல்லமல்கள் சொல்லுகின்றான் எனவே எப்போதும் சிறுபான்மையாக இருந்து மேலோங்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை பிரச்சாரத்தின் மூலம் கொள்கை பற்றின் மூலம் தூய்மையோடு முன்னோக்கி பயணிக்கின்ற ஒரு சமூகம் என்பதை அல்லா இஸ்லாமிய சமூகத்தை பற்றி எடுத்து காட்டுகின்றான் அதற்கு சிறந்த ஒரு முன்மாதிரி நபி அடைகு சலாக்கு இஸ்லாம் அவர்கள் தனி மனிதராக வந்து கொள்கையை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழலில் அவர்கள் விசுவாசம் கொண்டார்கள் விசுவாசத்தின்பால் அழைத்தார்கள் ஒரு தலைமையத்துவத்தின் கீழ் சமூகத்தை கட்டி எழுப்பினார்கள் அவர்களுடைய ஊரில் இருந்தே விரட்டப்பட்டாலும் கூட இந்த சூழலிலே அவர்களுடைய மீனை வெளிப்படுத்துவது சிரமமாக இருந்ததோ அதே சூழலிலே பகிரங்கமாக எந்தும் இல்லாமல் இந்த தீனை பின்பற்றுகின்ற பிரச்சாரம் செய்கின்ற அல்லாவுடைய சட்டத்தை கொண்டு நிர்வகிக்கின்ற நிலைமைக்கு இதுதான் இஸ்லாமிய பயணத்திற்கான வழி உண்மையான முஸ்லிம்கள் பயணிக்க வேண்டிய வழி சிறுபான்மை நாடுகளிலே அல்லாவுடைய தீனையும் மேலோங்க செய்தி முஸ்லிம்களும் மேலோங்க வேண்டும் என்றால் இருக்கின்ற ஒரே வழி அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் அல்லாவையும் தூதரையும் கொண்டு வந்தாக்கூடிய ஒன்றிணைய வேண்டும் அந்த வழிகாட்டலே பயணிக்க வேண்டும் சிறுபான்மை என்பதற்காக செற்கிலும் குஃபரிலும் பிதாத்திலும் ஹராத்திலும் நாம் எண்ணெய் திளைத்துக் கொள்வது நிர்பந்தம் என்று சொல்வது இதெல்லாம் விதத்திலும் அல்லாவுடன் இருக்கத்தக்கதல்ல ஒரு இஸ்லாமிய சமூகத்தின் பயணம் எந்த விதத்திலே அமைய வேண்டும் என்ற தெளிவு எமக்கு இருக்க வேண்டும் அத்தகைய ஒரு தெளிவு இந்த சமூகத்திலே இல்லாமல் மார்க்க தலைவர்களாக இருந்தாலும் சரி அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி இயக்க தலைவர்களாக இருந்தாலும் சரி எந்த விதத்திலும் அவ்வாஹ் சொல்லுகின்ற இந்த வழிகாட்டல் சமூகத்திற்கு எத்தி வைக்கப்படவில்லை இதனை செய்வொருவரும் இதனை சிந்தித்து நதியாருடைய முன்மாதிரியை பின்பற்றி அந்த வழியிலே பயணித்தால் நிச்சயமாக நாம் நேர்வழி என்று அவ்வா சொல்லுகின்றான் அந்த நேர்வழியை அல்லாஹுவிடம் வேண்டுகோமாக நேர்வழி பெற்று முக்கியமாக மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹுவிடம் வேண்டுகோமாக அபூர்வமாக محمد لله الله الله الله فلا فلا له ومن لا وحده شريك واشهد عبده ورسوله خير الكلام كلام وخير الأمور وكل وكل وكل ان في النار இரண்டாவது இந்தியமான ஒரு அடிப்படையை மிகச் சுருக்கமாக சொல்ல விரும்புகின்றேன் எங்களுடைய மனதிலே நன்றாக நாம் படித்துக் கொள்ள வேண்டும் இரண்டு வசனங்களையும் அடுத்து வரக்கூடிய கொள்கையிலே எமக்கு தெளிவு இருக்க வேண்டும் ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் அல்லாவுடைய வழிகாட்டலையும் தூதரின் முன்மாதிரியையும் எடுத்து வழிநாட்டக்கூடிய தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்டுவிட வேண்டும் இந்த பூமியிலே நாம் இருக்கின்ற நிலைமைகளை அல்லாஹ் மாற்றி தர வேண்டும் என்றால் அல்லாஹை விசுவாசம் கொண்டு நல்ல அமல்கள் நாங்கள் செய்ய வேண்டும் செய்வோம் என்றால் மாற்றி அல்லாஹ் நல்ல ஒரு நிலையை தருவான் அதற்கு முக்கியமான ஒரு அம்சத்தை அடுத்து மீண்டும் அல்லாஹ் சொல்லுகின்றான் இருபத்தி நாலாவது அத்தி ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் தொழுகையை நீங்கள் நிறைநாட்டுங்கள் ஒரு இஸ்லாமிய சமூகத்தின் அடையாளங்களில் ஒன்று ஐவேளை தொழுகையில் தொடுவது ஐவேளை தொழுகையில்லாத ஒரு சமூகம் மேம்பட முடியாது அது முஸ்லிம் சமூகமாக இருக்க முடியாது ஏனைய சமூகங்களுக்கு வழிகாட்டும் அளவிற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஒருபோதும் கைகூடாது எனவே முஸ்லிம் சமூகத்திலே ஒவ்வொருவரும் தொழக்கூடியவனாக இருக்க வேண்டும் தொழாதவனுக்கு அந்த சமூகத்தில் எந்த பங்கும் இருக்காது அதே போன்று வசதி இருக்கும் என்றால் ஜக்கா ஜக்காத் குறைவானதோ கூடுதலானதோ ஜக்கா கடமையாகிவிட்டால் அந்த ஜக்காத்தை நாம் செலுத்த வேண்டும் மீண்டும் அவ்வா சொல்லுகின்றான் சூழலுக்கு நீங்கள் முற்றிலும் வழிபடுங்கள் உங்களுக்கு அவ்வாஹ் அருள் புரிவான் என்று சொல்லுகின்றான் உலகிலே அல்லாவுடைய சட்டங்கள் மேலோங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற மிக அதிகமானவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாமிய சட்டங்களை செய்வதில்லை நடிகுடைய முன்மாதிரிக்கு முரணாக அறிஞர்கள் என்ற பெயரிலே பெரியார்கள் என்ற பெயரிலே மதுபோல் என்ற பெயரிலே கரியக்காய் என்ற பெயரிலே இப்படி ஒவ்வொரு பெயரில் அல்லாவுடைய தூடரின் முன்மாதிரி புறக்கணிக்கப்படுகின்றது அல்லாவின் சூழலை பின்பற்றுவது கைவிடப்படுகின்றது ஏனையவர்களின் வழிகாட்டல்கள் பின்பற்றப்படுகின்றன எனவே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அல்லாவுடைய பின்பற்றி அதனை கொண்டு வழிந்தாற்றுகின்ற இஸ்லாமிய தலைமைத்துவம் முஸ்லிம் சமுதாயம் இந்த சமுதாயம் உயர்வடைவதற்கு எங்களுடைய கொள்கையை விட்டுக் கொடுத்து அல்லாவுடைய தீனை நிராகரிக்கின்ற அல்லது அதை பற்றியே தெரியாத அதன்பால் கவனம் செலுத்தாத அதனை படிக்காத சமூகத்தவர்களிடம் சென்று பிச்சை வாங்குவதை விட இஸ்லாமிய சமூகம் மேம்படுவதற்கு அல்லாஹ் சொல்லுகின்ற வழி தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் சூழலுக்கு நீங்கள் முற்றிலும் கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய அருள் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே இன்று நாம் ஜனநாயகம் என்று ஒரு அரசியல் வழிமுறையை அதிகமானவர்கள் ஏற்றிருக்கின்றார்கள் என்பதற்காக கடிமா சொல்லுகின்ற எமது ஒட்டுமொத்த சமூகமும் அதிலே வீழ்ந்திருக்கின்றது முரணான ஒரு பகுதி என்பது தெரியாது அவர்களுக்கு வழிகாட்ட கடமைப்பட்டிருக்கின்ற இவர்கள் தங்களுடைய தீவின் எத்தனையோ அம்சங்களை விட்டு கொடுத்தும் அல்லாஹுக்கு இணை வைக்கின்ற விடயத்தில் கூட அதனை கண்டுகொள்ளாது அதன் பின்னால் தங்களுடைய உலக இலாபங்களுக்காக பயணித்திருக்கும் போது இந்த சமூகம் எப்படி வெற்றி பெற முடியும் இந்த சமூகம் எப்படி நடிகர்களுடைய நன்மாவியை பின்பற்றுவதால் அமையும் இந்த சமூகம் அல்லாஹ் வாக்குறுதி அளித்த உங்களை பூமியின் பிரதிநிதிகளாக மாற்றி உங்களுக்கு பொருந்திக் வீணை இத்திரை மேலோங்க கூடிய ஒன்றாக மாற்றுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே இதனை பின்பற்றுவதன் போது நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற அந்த பழம் நீங்கி எவ்வித அச்சமும் இல்லாமல் வீணை பின்பற்றக்கூடிய நிலையை தருவேன் என்று சொல்லுகின்றானே அந்த நிலை இப்படியான ஒரு சமூகத்துக்கு எவ்வாறு கிடைக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் எனவே சிறுபான்மையாக இருக்கும்போது நதி அலையில் செலாத்து வசதலாம் அவர்கள் தங்களுடைய கொள்கையை விட்டுவிட்டு வேறு சமூகங்களிடம் தங்களுடைய உரிமைகளுக்காக கையெழுத்திருக்கவில்லை மாறாக தனியொரு மனிதன் என்ற சிறுபான்மையிலிருந்து துவங்கி கொள்கையை தெளிவாக சொல்லி அதன்பால் அழைத்தார்கள் அதில் ஏற்படங்களை சகிப்பதற்கு அவர்கள் அவ்வாவும் அப்படித்தான் வழிகாட்டுகின்றான் நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள் நல்ல செய்யுங்கள் நிச்சயமாக அவ்வாஹ் உங்களுடைய நிலைமையை மாற்றுவான் என்று இஸ்லாமியர் பயணம் அமைய வேண்டிய பாதையை தெளிவுபடுத்துகின்றான் இதனை தவிர வேறு ஒரு பாதை பாதையாகவும் வழிகாட்டக்கூடிய தலைமைத்துவத்திற்கு ஒன்றுபட்டு இஸ்லாமிய கோட்டைக்குள் நாங்கள் புகுந்து இஸ்லாமிய கொள்கையை நாம் பின்பற்றி பிரச்சாரம் செய்வோம் என்றால் அல்லாவை விசுவாசித்து நல்ல அமல்களும் நாங்கள் செய்வோம் என்றால் எங்களுக்கு முன்னர் எத்தனையோ சமூகங்களை இந்த பூமியின் பிரதிநிதிகளாக அல்லாஹ் மாற்றியது போன்றோ எங்களை அவன் மாற்றுவான் அல்லாஹுக்கு மட்டும் நாங்கள் அடிவணிய வேண்டும் அவனுக்கு எதனையும் நாம் இணையாக்கக் கூடாது இதுதான் உலகிலே மேம்படுவதற்கான சிறுபான்மை முஸ்லிம்கள் என கூறுவோம் தங்களை தங்களுக்கு அந்த வீனுக்கு ஒரு இத்திரமான நிலை அச்சமற்றோர் நிலை வேண்டும் என்றால் அவர்கள் அச்சமற்றோர் நிலையை ஏற்படுத்துவதாக அவ்வளவு சொல்லுகின்றான் எனவே உண்மையான முஸ்லிம்களாக நாங்கள் மாறி தூய்மையான உள்ளத்தோடு இந்த சத்தியத்தை நாமும் பின்பற்றி பிறருக்கும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அந்த நிலையிலேயே மரணம் எங்களை தரும் என்றால் நிச்சயமாக அல்லாஹின் அருளை கொண்டு நாம் சுவனம் நுழையலாம் அதே போன்று அல்லாஹ் நாடினால் ஏதாவது ஒரு பகுதியிலே இந்த அல்லாஹுடைய அவள் மாற்றி இந்த அச்சமும் இல்லாமல் பின்பற்றுவதற்கு ஒரே வழி அல்வான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த வழியிலே செயல்படக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் எங்கள் அனைவரையும் நாட்டி அருள்வானாக அக்கவுல்